திருச்சத்திமுற்றம் திருநாவுக்கரசர் தேவாரம் கோவாய் முடிகி அடுதிற கூற்றம் குமைப்பதன் முற்றம் குமைப்பதன் முவாரடி சுவடு என் மேல் பொறித்துவை சுவடு என் மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப் பழி மூடும் கண்டாய் பழிமூடும் கண்டாய் முழங்கும் தடர்க்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே